तापत्रय विनाशाय சச்சிந்தோோத்தியேதவே தாபத்தய விநா ஆசநடனே தசனஸ்ப்பாணோஜனிஷா விவன் தத் தத்ராயன் குணான் பிரகிஸ்தோப்பியசம் சக்தம் சவிதா நில பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவருக்கு மேலும் சொல்லுகிறார் முதல்ல பத்தனை பற்றி சொன்னார் இதுக்கு முன்னால் ஸ்லோகத்தில் பார்த்தோம் தெய்வாதீனேங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அதாவது தேவதைகளுக்கு பகவானுக்கு கட்டுப்பட்டதுன்னு ஒரு அர்த்தம் சொன்னோம் இந்த பிரபஞ்சம் தெய்வாதீனம்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் நம்ம பண்ணின பூர்வ கர்மாக்களுக்கு கட்டுப்பட்டது முன்பு செய்த வினையின் பயனாக தோன்றிய இந்த சரீரத்தில் அப்படிங்கிற அர்த்தம் மிக சிறப்பாகவே காணப்படுகிறது ஆ தெய்வாதீனேஸ்மின் ஷரீரே குணங்களால் ஏற்படக்கூடிய கர்மத்தில் நான் பண்ணுறேன்னு நினச்சிக்கிறான் அஜ்ஞானின்னு சொன்னார் அதனால அவன் பந்தப்படுறான்னு சொன்னார் இங்கே என்ன சொல்லுகிறாருன்னா ஏவம் இவ்வாறே விரக்தன் இந்த வாழ்க்கையினுடைய உண்மையை புரிந்து பற்றற்றவன் ஞானி இந்த இடத்துல விரக்தகன்னா விவேக வைராக்கியத்தை உடையவன் நித்தியா நித்திய வஸ்து அந்த வைராக்கியமும் இருக்கு இந்த இடத்துல விரக்தகன்னா ஆத்மா இதற்கு சம்பந்தப்படாததுங்கிற ஞானத்தை உடையவன் அகர்த்தாங்கிற ஞானத்தையும் அதனால இந்த சரீரம் இந்த தன்னுணர்வில் கொஞ்சம் கூட தன்னை இணைச்சிக்காதவன் ஐடென்டிஃபை பண்ணிக்காதவன் அர்த்தம் இந்த உடம்பு மனசு புத்தி இதோட தன்னை இணைச்சிக்காதவன் அறிவாளி அவனை படுத்தாலும் சரி ஷயனே ஆசனை மஜ்ஜனே உக்காந்துருந்தாலும் சரி படுத்துன் சரி நடந்துட்டு சரி குளிச்சாலும் சரி தர்சன ஸ்பர்சன பார்த்தாலும் சரி தொட்டாலும் சரி முகர்ந்தாலும் கிரான போஜன சிரவணாதிஷு ஆதின்னு போட்டுட்டார் இது மாதிரி விவகாரம் கர்மேந்திரிய ஜானேந்திரிய சரீர விவகாரங்களை பண்ணி கொண்டிருந்தாலும் ந ததாபத்தியத்தே எப்படி ஒரு அஜானி வந்து ரொம்ப அபிமானத்தோட உணர்ச்சிகளுக்கு வசப்படுறானோ அப்படிலாம் கிடையாது இவன் உடம்பில் இருந்தாலும் எப்படி வெள்ளரி பழம் வந்து தன்னை பிரிச்சின் இருக்கோ அப்படி உருவாருக்கம் இவனு படிக்கிறோமே திரியம்பகம் மந்திரத்தில் அது மாதிரி தன்னை உடம்பில் இருந்தாலும் அதோடு ஒட்டாதவனாக இருக்கான் அதனுடைய அதனுடைய செயல்கள் எதுலேயும் அனுபவங்கள் எதுலையும் தன்னை இணைச்சிக்கிறது இல்லைன்னு அர்த்தம் வித்வான்னு போட்டிருக்கார் விரக்தகா வித்வான் அப்படி போட்டுக்கணும் அது வித்வான் அப்படி எப்படி அஜ்ஞானி பந்தப்படுறானோ அப்படி இவன் பந்தப்படுறதில்லை தத்திர தத்திர குணான்னு ஆதையன்னு அந்தந்த குணங்களை அனுபவிச்சுண்டு அந்த குணங்களோடு சம்பந்தப்படுற மாதிரி இருந்துண்டு பிரகிருதிப்பி அசம்சக்தா இந்த சரீரத்திலே இருந்தால் கூட கொஞ்சம் கூட அதோட ஒட்டிக்கிறது இல்லை எப்படின்னு திருஷ்டாந்தம் சொல்கிற யசாக்கம் சவிதான் நிலகா எப்படி ஆகாஷத்தில் சூரியனும் காற்றும் எதோடையும் ஒற்றதில்லையோ இன்னொரு திருஷ்டாந்தம் இதுலேயே சொல்லுகிறார்கள் அதாவது தண்ணீர்ல இருக்கிற சூரியனுக்கு தண்ணீரோட குணம் எப்படி இருக்காதோ நிழல் மாதிரி எங்கும் சஞ்சரிக்கிற காற்றுக்கு எப்படி ஆகாசத்தோட ஒற்றதில்லையோ அது ஆகாசமும் எதோட ஒட்டுறதில்லை அது மாதிரி பிரகிருதி அசம்சக்தகா ஆஹா வித்வானு அசம்சக்தே அஜானி மாதிரி இவன் பந்தப்படுறது இல்லைன்னு இந்த பதினொன்று பன்னெண்டு ரெண்டு ஸ்லோகத்தையும் சேர்த்து பிடிச்சா தான் அர்த்தம் வரும் அந்த அளவில் இந்த ஸ்லோக அர்த்தங்களை பூர்த்தி பண்றோம் ஏவம் விரக்தயனே ஆசநாட்டன மஜ்ஜனே தரிசனிஷு நே வி तत्र பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்